அவர்கள் தாமதப்படுத்தினார்கள் சிறுவர்களும் உறங்கிவிட்டனர் என்று உமர் அலி அவர்கள் கூறியதும் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் புறப்பட்டு வந்தார்கள் இப்பூமியில் வசிப்பவர்களில் உங்களை தவிர வேறு எவரும் இத்தொழுகை எதிர்பார்த்திருக்கவில்லை என்றார்கள் அந்த நாட்களில் மதினாவை தவிர வேறெங்கும் தொழுகை நடத்தப்படவில்லை ஈஷாவை அடியவானத்தின் செம்மை மறைந்ததிலிருந்து இரவின் மூன்றில் ஒரு பகுதி கழிவது வரை மக்கள் தொழிலு வந்தனர்